வணக்கம் நெய்யிலி நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பகல் ஒன்றில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிலங்களை கைப்பற்றுவதற்காக ஓடினார்கள் சில நேரங்களில் ஐக்கிய அமெரிக்காவில் ஒக்லஹாமா நகரம் மற்றும் கத்ரி ஆகிய பகுதிகளில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அங்கிருந்த வெறும் நிலங்களை கைப்பற்றி குடியேறினர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்க கடற்படையினர் கியூபாவின் துறைமுகங்களை முற்றுகையிட்டு ஸ்பெயின் நாட்டு சரக்கு கப்பல் ஒன்றை கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலக போரின் போது பெல்ஜியத்தின் ஜெ பெல்ஜியத்தில் ஜெர்மனி முதன் முதலாக குளோரின் வாயுவை விஷவாயுவை வேதியியல் ஆயுதமாக பயன்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது குரோயேஷியாவில் ஜேஸ்னோவாக் வதை முகாம் கைதிகள் சிறையடைப்பில் சிறை உடைப்பில் ஈடுபட்ட போது ஐநூற்றி இருபது கைதிகள் கொல்லப்பட்டனர் என்பது பேர் தப்பியோடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சோவியத் படைகள் பெர்லினில் எபர்ஸ்வால்ட் நகரை இலகுவாக கைப்பற்றியதை கேள்வியுற்ற ஹிட்லர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது பூமினால் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொலைபேசிகளுக்கு கண்ணாடி இலை கேபிள்கள் ஃபைபர் கேபிள்ஸ் வழியாக இணைப்பு வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹிட்லரின் நாட்குறிப்புகள் கிழக்கு ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக டார் ஸ்டேன் என்ற ஜெர்மன் இதழ் அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெக்சிகோவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இருநூற்றி பேர் கொல்லப்பட்டு ஐநூறு பேர் வரை படுகாயம் அடைந்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நேபாளத்தில் மன்னருக்கு எதிராக கழகத்தில் ஈடுபட்ட மக்களாட்சிக்கு ஆதரவானோர் மீது காவல்துறையினர் சுட்டதில் இருநூற்றி நாற்பத்தி பேர் காயமுற்றனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள ஆய்வு மையத்தில் பிரமோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு விளாடிமிர் லெனின் ரஷ்ய புரட்சியாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விளாடிமிர் நபாக்கோ ரஷ்ய அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜே ராபர்ட் ஓபன்ஹீமர் அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு க சட்டநாதன் ஈழத்தின் குறிப்பிடத்தக்க சிறுகதையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜனாதன் டிராட் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு காகா பிரேசில் கால்பந்து வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ரிச்சர்ட் நிக்சன் முப்பத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு லிண்டா லவ்லேஸ் இவர் அமெரிக்காவைச் சேர்ந்த நடிகை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு லால்குடி ஜெயராமன் இவர் வயலின் மேதை இந்நாளின் சிறப்புகள் உலக பூமினால் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே